உழைத்து ஒருவர் உண்பதை விட வேறு சிறந்த உணவை எவரும் சாப்பிட மாட்டார் நிச்சயமாக அல்லாஹின் நபி தாவத் அலி அவர்கள் தன் கையால் உழைத்து உண்பவர்களாக இருந்தார்கள் என நபிஹலி அவர்கள் கூறினார்கள் இரண்டு பூஜ்ஜியம் ஏழு இரண்டு